வணக்கம் மார்ச் இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள மாசிடோனியாவின் புதிய பெயர் வட மாசிடோனியா குடியரசு இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஷூ சென் சான் என்பவர் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நாடு தாய்வான் மூன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதலாவது இந்திய மத்திய ஆசிய பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உள்ள சாமர்கண்ட் பகுதியாகும் நான்கு நிலைத்த நீடித்த எரிசக்தி துறையில் கூட்டு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக இத்தாலியை சேர்ந்த சோடோ கார்போ நிறுவனத்துடன் சென்னையில் உள்ள ஐஐடி நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது ஐந்து இந்தியாவுடன் மேம்பட்ட மாதிரி ஒற்றை சாளர முறை வளர்ச்சிக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையை செய்து கொண்டுள்ள நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் முதல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை சட்டத்தை அமல்படுத்தி உள்ளது இரண்டு அலுவலக நேரத்திற்கு பின் தொந்தரவை தடுப்பதற்கான மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மக்களாட்சி நாடுகள் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது நான்கு இந்தியாவில் நீலமான ஒற்றை லேக்ஷன் கேபிள் பாலம் எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்